உண்மை நிகழ்ச்சி என்றால் என்ன முகமதே உண்மை நிகழ்ச்சி எதுவென உமக்கு எப்படி தெரியும் சமூக மற்றும் ஆதி சமுதாயத்தினர் திடுக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை பொய்யென கருதினர் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான் அக்கூட்டத்தார் வேறுடன் வீழ்ந்து கிடக்கும் பேரிசை மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீர் காண்கிறீரா அவனுக்கு முன் சென்றோரும் தலைகீழாக புரட்டப்பட்ட லூத் நபியுடைய சமுதாயமான ஊராரும் தீமைகளை மாறு செய்தனர் எனவே அவர்களை அவன் நபியின் தண்ணீர் எல்லை மீறிய போது உங்களை நாம் கப்பலில் சுமத்தினோம் அதை உங்களுக்கு ஒரு படிப்பணையாக நாம் ஆக்குவதற்கும் கேட்கும் காதுகள் கேட்டு பேணிடவும் இவ்வாறு செய்தோம் ஒரே ஒரு தடவை சூர் பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு தூள் தூளாக்கப்படும் போது அந்நாளில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும் பிளந்தவிடும் அன்று அது உறுதியற்றதாக இருக்கும் வானவர்கள் இருப்பார்கள் அந்நாளில் உமது இறைவனின் அரிசை தம் மீது எட்டு பேர் வானவர்கள் சுமப்பார்கள் அந்நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீர்கள் உங்களிடமிருந்து எதுவும் அறையாது எனவே தமது வலதுகையில் புத்தகம் வழங்கப்பட்டவர் வாருங்கள் எனது புத்தகத்தை வாசியுங்கள் நான் எனது விசாரணையை சந்திப்பவன் என்பதை நம்பிக்கொண்டிருந்தேன் என கூறுவார் அவர் திருப்தியான வாழ்க்கையிலும் உயரமான சுருகச் சுவலையிலும் இருப்பார் அதன் கணிகள் தாழ்ந்திருக்கும் சென்ற நாட்களில் நீங்கள் முற்படுத்தியவை காரணமாக நீங்கள் மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என கூறப்படும் புத்தகம் தமது இடது கையில் கொடுக்கப்பட்டவன் எனது புத்தகம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா எனது விசாரணை என்னவாகும் என்பது தெரியவில்லையே இறப்புடன் கதை முடிந்திருக்க கூடாதா எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லை எனது அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டதே என கூறுவான் அவனை பிடியுங்கள் அவனுக்கு விளங்க மாட்டுங்கள் பின்னர் நரகில் கருகு செய்யுங்கள் பின்னர் எழுவது முலம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள் என கூறப்படும் அவன் மகத்தான அல்லாஹாவை நம்பாதவனாக இருந்தான் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டவும் இல்லை இன்று இங்கே அவனுக்கு உற்ற நண்பன் எவனும் இல்லை சீழை தவிர வேறு உணவும் இல்லை குற்றவாளிகள் தவிர மற்றவர்கள் அதை உண்ணமாட்டார்கள் நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன் இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்று இது கவிஞனின் கூற்று அல்ல குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் இது சோதிடனின் கூற்றுமல்ல குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது சில சொற்களை இவர் நம் மீது எட்டு கட்டி கூறியிருந்தால் வலது கையால் இவரை தண்டித்திருப்போம் பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் அல்லர் இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை உங்களில் பொய்யன கருதுவோர் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம் இது ஏக இறைவனை மறுப்போருக்கு இழப்பாகும் இது உறுதியான உண்மை எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக